வணக்கம் நச்சினியின் ஒன்றாவது செய்தி சேவை பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி தை மாதம் பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் ஜ்டோஜியோ போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பியுள்ள நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை தவிர்த்து பணி செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று கல்வியாளர்கள் சங்கம் முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படும் கைதிகளுடன் வழக்கறிஞர்கள் பேசக்கூடாது என எழும்பூர் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் வழக்கறிஞர் சங்கங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் மதுரையில் உள்ள சினிமா தியேட்டர்களில் சிறப்பு காட்சிகள் திரையிடுவதற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடப்பது போல இனி ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கும் பொதுத் தேர்வு நடத்த வேண்டும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள அங்கீகாரம் இல்லாத முன்னூற்று பள்ளிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது விருத்தாசலம் மாவட்ட விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் நல்லூரில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் போலீஸ் சான்றிதழ்கள் கொடுத்த ஊழியர்களை பணியமர்த்தியதாக எழுந்த புகாரில் முன்னாள் பதிவாளர் உள்பட ஏழு பேர் மீது குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்திய செய்திகள் மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட் அனைவருக்குமானது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் இடைக்கால நிதி நிலையை நாடாளுமன்றத்தில் அமைச்சர் பியூஷ் கோயல் தாக்கல் செய்தார் இந்தியாவில் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் வரை வருமானம் உள்ளவர்கள் இனி வருமானம் வரி ஏதும் செலுத்த வேண்டாம் இந்திய நாடாளுமன்றத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதி அமைச்சர் பியூஷ் கோயல் வருமான வரி வரம்பை ஐந்து லட்சமாக உயர்த்துவதாக அறிவித்தார் பணி புரியும் பெண்களுக்கு இருபத்தி ஆறு வாரம் அரசாங்கத்தின் மகத்தான தோல்விகளை மூடி மறைக்கவும் வரவிருக்கும் தேர்தலை மனதில் கொண்டும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ரூபாய் ஒன்று லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தனியார் விமான சேவை நிறுவனங்களின் தொழில் போட்டி மற்றும் கடன்களுக்கான வட்டி போன்றவற்றால் யார் இந்தியா நிறுவனம் சுமார் ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் கடனில் சிக்கியுள்ளது உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்காதது ஏன் என்று தமிழக அரசு எட்டு வாரங்களின் அறிக்கை அளிக்க மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது கேரளாவில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் ரூபாய் ஐநூறு கோடி உயர்த்தப்பட்டு ரூபாய் ஏழாயிரத்தி கோடியாக உள்ளது கோவாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் பொது இடங்கள் கடற்கரையில் மது அருந்தினாலோ உணவு சமைத்தாலோ அபராதம் விதிக்கப்படும் தனிநபராக இருந்தால் ரூபாய் இரண்டாயிரம் மற்றும் குழுவாக இருந்தால் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் தவறான புள்ளி விவரங்கள் தரப்பட்டுள்ளதாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பதியில் உள்ளதை போன்ற எழுப்ப வழிகாட்டியாய் இருந்திருங்கள் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ளுணை என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் அயல்நாட்டுச் செய்திகள் ஏமனில் சவுதி கூட்டுப்படைகள் தாக்குதல் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தளபதி பலியாகியுள்ளார் ஆப்கானிஸ்தானில் ராணுவம் பயங்கரவாதிகளிடையே மோதல் ஏற்பட்டதில் பதினைந்து பேர் பலியாகியுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வடகொரிய அதிபர் கிம் ஜோன் இரண்டாவது முறை சந்திப்பு இம்மாத இறுதியில் வியட்நாமில் நடைபெற உள்ளதாக வெள்ளி மாணிகையில் இருந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அபராதத்தை உரிய நேரத்திற்குள் கட்டாத வெளிநாட்டு வாகன ஓட்டுநர்கள் சிங்கப்பூருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது புற்றுநோயை உண்டாக்கும் தொகையில் இருப்பதாக அதிர்ச்சி செய்திகள் வெளியாகியுள்ளது ஃபேஸ்புக் நிறுவனம் இந்தோனேஷியாவில் போலியான செய்திகளை பரப்பி வந்த இருநூற்று ஏழு பக்கங்கள் எண்ணூறு ஃபேஸ்புக் கணக்குகள் ஐநூற்று நாற்பத்தி குழுக்கள் மற்றும் இருநூற்று எட்டு கணக்குகளை நீக்கியுள்ளது அமெரிக்காவில் உயிரை கடும் குளிர் பலியாகியுள்ளனர் வணிகளியல் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் நாற்பத்தி காசுகள் குறைந்துள்ளது ஒரு கிலோ சம்பாவை எண்பத்தி ரூபாய் என்ற உச்ச வரம்பிற்கு உட்பட்டவாறு விநியோகிக்க நெல் ஆலை கம்பெனிகள் இணக்கம் தெரிவித்துள்ளன விளையாட்டுச் செய்திகள் சென்னை சிட்டி எஃப்சி யாரும் எதிர்பாராத வகையில் ஐ லீக் தொடரின் புள்ளிப்பட்டியலில் நம்பர் ஒன் இடத்தை பிடித்துள்ளது இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் ஆட்டத்தை நியூசிலாந்து மகளிர் அணி வென்றுள்ளது இந்தியா இத்தாலி அணிகளுக்கு இடையிலான டேவிஸ் கோப்பை கொல்கத்தாவில் தொடங்கியது டேவிஸ் கோப்பை ராம்குமார் ராமநாதன் ரஜ்னேஷ் குணேஸ்வரன் இந்திய அளவில் தோல்வியடைந்தனர் பெண்கள் டி கிரிக்கெட் சூப்பர் ஓவரில் பாகிஸ்தானை வீழ்த்தி வெஸ்ட் இண்டீஸ் தொடரை கைப்பற்றியது திரைச்ிகள் இரண்டு படம் இந்தியில் தயாராகிறது இதில் சல்மான் கான் கதாநாயகனாக நடிக்கிறார் சக்தி சிதம்பரம் டைரக்ட் செய்கிறார் தயாரிப்பாளர் என்று பேசப்படுகிறது கன்னி தீவு படத்தை கிருத்திகா புரொடக்ஷன் தயாரித்து வருகிறது இதில் வரலட்சுமி சரத்மா முக்கிய விடத்தில் நடிக்க அவருடன் ஐஸ்வர்யா தத்தா ஆஷ்னா சவேரி சுபிஷா மற்றும் பலரும் நடித்து வருகிறார்கள் இத்துடன் நச்சினையின் செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்